வியாசம் வசிஷ்டன்தாரம் சக்தே பௌத்ரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதன் தபோனிதின் வியாசாச்சாரியர் மகாபாரதத்தையே கொடுத்தவர் அவரை நாம் ஓரொரு நாளும் வணங்க வேண்டும் ஒருத்தர் தன்னலம் கருதாமல் மற்றொருத்தர் வாழ வேண்டும் உலகமே நன்மையை நோக்கி நடக்க வேணும் அப்படிங்கறதுல ஆசையோட எழுதி வச்சிருக்காருனா அப்ப கண்டிப்பா நம்முடைய நன்றி உரித்தாக கண்டிப்பாக வணக்கத்தை செலுத்த வேண்டும் அவர் நம்மிடத்தில் எதையும் எதிர்பார்க்கவில்லை அவர் எழுதி வைத்த மகாபாரதத்தை படிப்போமா அதனுடைய கருத்துக்களின்படி நடப்போமா என்று மட்டுமேதான் வேதவியாசர் எதிர்பார்த்தார் அவர் எழுதி வைத்த பாரதத்தில் யக்ஷனுடைய கேள்விகளையும் தர்மபுத்தனுடைய பதில்களையும் பார்த்துக்கொண்டு வருகிறோம் அதிலே கடந்த நாள் நூத்தி கேள்வி பார்த்தோம் விமர்சித்த காரிய கரகா நன்கு ஆராய்ந்து அதிகம் ஜதி எப்போதும் வெற்றி பெறுகிறான் இதுல ஒன்றைய சொல்லாம விட்டு இருந்தேன் அதை சொல்லுட்டு அடுத்த கேள்விக்கு போகும் ராமன் சுக்ரீவனோடய நட்பு கொண்டான் ராமன் விபீஷணனோட நட்பு கொண்டான் இன்னைக்கு கேள்வியோடையும் சம்பந்தப்பட்டதுதான் நேற்று கேள்வியோடையும் சம்பந்தப்பட்டதுதான் அதனால சேர்த்தே தெரிவிக்கிறேன் சுக்ரீவனோட ராமன் நட்பு கொண்டான் அது கண்ட வாலி எள்ளி நகையாடினான் ரமா நான் கூட்டு சொல்லி இருந்தால் வணன் சீட்டையை திரும்ப கொண்டு வந்து விட்டிருப்பான் அந்த ராவணன் எனக்கு நண்பன் என்ன காட்டிலும் பலத்தில் குறைந்தவன் அப்ப நீ எங்கிட்ட நட்பு பூண்டு இருக்க வேண்டுமே சொன்னது உன் அறிவில்லாத்தனத்தை காட்டுகிறது யாரோட நாம கைகோத்துக்கணும் யாருக்கு வேலையை பார்க்கற சாமர்த்தியம் இருக்கோ அவர்களோட தான நண்பன் சொல்லிக்கணும் அதை விட்டுட்டு இதே என் பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கா அவருக்கும் ஒரு வேலைக்கும் சம்பந்தமே இல்லைனால் அப்ப அவரோட நட்பு கொள்வதில் பிரயோஜனம் இல்லை உபயோகம் இருக்கா அதி தெரிவித்தான் ராம சுப் சோழமை கொண்டாய் என்னிடத்தில் சொல்லி இருந்தால் நான் உனக்கு நல்லது செய்திருப்பேனே அப்ப ராம ரொம்ப ஆச்சரியமா பதில் சொல்றார் செய்ய முடியாது வாலி ஏனெனில் ராஜநீதி என்று ஒன்று உலகு தர்மம் என்று ஒன்று உலகு அது யாது தெரியுமா சொல்லுகிறது எனக்கு ஒருத்தன் நண்பனாக இருந்தால் அந்த நண்பனுடைய நண்பர்களெல்லாம் எனக்கு நண்பர்கள் எனக்கு ஒருத்தன் பைவனாக இருந்தால் பகைவனுடைய நண்பர்களும் எனக்கு பகைவர்கள்தான் பகைவனுடைய பகைவர்கள்தான் எனக்கு நண்பனாக முடியும் இதுதான் ராஜநீதி கூறுகிறது இத சொல்லு ராமன் வாலிக்கு புரிய வைக்கிறார் எனக்கு ராவணன் பகைவனாகி போனான் ஏனெனில் சீத்தையே தூக்கி போனபடியாலே இந்த இடத்துல ஒரு ஜாகிரதைக்காக ஒரு வார்த்தை சொல்றேன் ராமன் பகைவனாக நினைத்தது கிடையாது ஆனால் சந்தர்ப்பத்தினாலே யாரோட தோழமை கொள்ள வேணுங்கிற ராஜநீதியை மட்டும் ராமன் வாலிக்கு எடுத்துரைக்கிறார் எனக்கு ராவணன் பகைவன் ராவணனுக்கு நண்பன் நீ வாலி அப்ப பகைவனுடைய நண்பன் யாராக முடியும் அவனும் பகைவனாகத்தான் முடியும் ஆகையால் உன்னோடே தோழமை கொள்ளுவது இயலாது அது ராஜநீதிக்கு புறம்பானது இன்னொரு காரணம் சொல்றேன் நீ குற்றம் புரிந்தவனாக இருக்கிறாய் மனைவனுடைய பெண்டாட்டியை நீ எடுத்துக்கொண்டு ஓடி போனாய் மனைவி எவ்வளவு தூரம் உன்னுடைய தம்பி அதாவது தம்பி சுக்ரீவன் சுக்ரீவனுடைய பெண் பெண்டாட்டியை அவனுடைய மனைவியை இவன் தூக்கி போனான் ஆகையாலே முதல் குற்றம் இரண்டாவது குற்றம் சுக்ரீவன் உனுடைய காலிலே விழுந்து இதோ அரசை திரும்ப சமர்ப்பித்து விடுகிறேன் நான் தப்பான எண்ணத்தோட இந்த ராஜ்யத்தை ஆள வரவில்லை நீ உயிரச்சு போனாய் நீ இறந்து போனாயு நினைச்சிட்டு தான் நான் ராஜ்யத்தை ஆள ஆரம்பிச்சு விட்டேன் எவ்வளவோ காலில் விழுந்து மன்றாடிய சு நீ காக்காமல் விட்டாய் இது அரசனு அடையாள ஒரு குற்றம் ஆக ரெண்டு விதத்தில் நீ குற்றம் புரிந்திருக்கிறாய் குற்றம் புரிந்தவனோட நட்பு கொள்வது கூடாது முதல் சட்டம் அடுத்த சட்டம் என் பகைவனான ராவணன் அவனுக்கு நீ நண்பனாக இருக்கிறாய் ஆகையால் உன்னை நண்பனாக கொள்ளுவது கூடாது இந்த ரெண்டையும் யோசித்துத்தான் ராஜநீதியின்படி உன்னோடே கைகுலுக்கவில்லை பின்னையே சுக்ரீவனோட தோழமை கொண்டேன் சுக்ரீவனிடத்தில் குற்றம் நீ இறந்து விட்டதாக நனைந்து அவன் அரசை ஆள ஆரம்பித்தான் பக்கத்தில் இருக்கிற மந்திரிகள் ஜாம்பவான் முதலானோர் எப்ப அரசன் மாண்டு போனாரோ வாலிக் கொலை செய்யப்பட்டானோ அப்ப அடுத்து ராஜ்யத்துக்கு ராஜா இல்லாத இருக்க முடியுமா ஆகையால் சுக்ரீவா நீ பட்டம் கட்டிக்கொள் அவர்கள் அபிப்பிராயப்படிதான் நான் செய்தேன் நீ வந்து விட்டாள் அப்போதும் உன்னிடத்தில் ராஜ்யத்தை சமர்ப்பித்து என்னை தப்பா நினைக்காதே இப்படிதான் நடந்துடுத்து என்ன கால்களில் விழுந்து மன்றாடினேன் ஆனால் நீ ஏற்ற கொள்ள மறுத்தாய் அப்ப சுக்வன் இடத்துல ரெண்டு விதமான குற்றமும் இல்லை இன்னொரு நல்லது இருக்கு பாருங்க ராமனுக்கு பகைவன் ராவணன் ராவணனுக்கு நண்பன் வாலி வாலிக்கு பகைவன் சுக்ரீவன் பகைவனாகிறானே தனக்கு பகைவன் வாலி ராவணன் மூலமாக அந்த பகைவனுக்கு பகைவன் சுக்ரீவன் அப்ப நண்பனாகிறான் ஆஹ் ராஜநீதியின் படியும் சுக்ரீவனுடைய தோழமை கொள்வதுதான் சரி அப்படின்னு தெரிவித்தார் ஒன்று பாருந்தோழமை கொண்டான் செய்திருக்கலாமா ராமனுக்கு ராவணன் அந்த ராவணனுக்கு தம்பி ஆயிற்று விட்டுட்டு வந்தவன் விபீஷணன் அந்த ராவணனோட இருக்கல் கூடாது அவன் தவறான வழியில் நடக்கிறான் ஆகையால் கூடாதுன்னு விட்டுட்டு வந்துட்டவர் அப்ப தான் பகைவனுடைய கட்சியிலிருந்து யார் நம்மிடத்தில் வருகிறார்களோ அதத்தானே ஏற்றுக் கொண்டிருக்கிறார் ஆனால் இது எதுவுமே சந்தர்ப்பவாதத்துக்காக இருப்பது கூடாது ஏன்னா இப்ப நான் சொன்னதிலே இருந்து ஓ யாரெல்லாம் நண்பர்களோ பகைவர்களோ அவாவால பாத்து பார்த்து பிடிச்சு இங்க கூட்டணு இப்படித்தான் நாம நண்பர்களா இருக்கணும் போல் இருக்கு பகைவர்களா இருக்க போல் இருக்கு இதத்தான் அப்படியே செய்யலாம் இது எதுவுமே இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு அபிப்பிராயம் இல்லை நம்ம பேசிட்டுலாம் உண்மையான நட்பை பற்றி உண்மையான ராமனை பற்றி நட்புடைய சுக்ரீவன் ராமனை பற்றி ஆகையால் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்காக செயல் புரியடாலும் ஒரு செயலை செஞ்சுவிடக் கூடாது ஏனெனில் என்ன இந்த எளியவனான விபீஷணன் ராமனுக்கு ஒண்ணு சாமர்த்தியமே போறல நேர வேணும்னா வாலிதான் ராஜா அவரோட கை கோத்துக்கலாம் ராவணந்தான் அவங்ககிட்ட பேசி சமாதானப்படுத்தி ஏதாவது ஒரு உடன்படிக்கைக்கு வந்திருக்கலாம் இப்படின்னு பேசுவோம் அவர்கள் பலசாலிகள் தெரிந்திருந்தாலும் அடுத்த நிலையில தான் தன்னோட இருக்கிற நண்பர்கள் என்ன ராமனுக்கு புரிந்தாலும் அதைப் பற்றி கவலை கொள்ளாமல் ஆராய்ந்து முடிவெடுத்து இவர்களோடே தோழமை கொண்டான் கடைசியில் ராமனுக்குத்தானே வெற்றி கிட்டித்து ஆகையால் தான் விமரிசித்த காரியக்கரக அதிகன் ஜெயதி நன்கு ஆராய்ந்து முடிவெடுப்பவன் காரியத்தை செயலாற்றுபவன் அவன் வெற்றி பெறுகிறான் என்று தெரிவித்தார் இப்ப இன்னி கேள்வி சம்பந்தப்பட்டதே தான் நூத்தி பதினேழாவது கேள்வி நண்பர்களை உருவாக்கிக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் கிம் லபத்தே என்ன அடைகிறார்கள் ஒருத்தருக்கு நிறைய நண்பர்கள் இருக்கா அப்ப அவனுக்கு என்ன கிட்டும் பதில் பகுமித்ரகரகா சுகம் லபதே அவர்கள் இன்பத்தை அடைகிறார்கள் யாருக்கு நிறைய நண்பர்கள் இருக்காளோ அவளுக்கு கண்டிப்பா இன்பம் சுகம் கெட்டும் மித்திரர்கள் நிறைய பேர் இருந்தா சுகம் கிட்டுமா இல்ல பகைவர்கள் நிறைய பேர் இருந்தா துக்கம் கிட்டுமான்னா ஒண்ணு யோசித்து பார்க்க வேண்டும் நமக்கு ரொம்ப நண்பர்கள் இருந்தா ஒரு விதத்துல நல்லதுதான் ஆனா இன்னொரு விதத்துல ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கும் யார் வீட்டு கல்யாணத்துக்கும் கூப்பிடுவா யார் வீட்டு சீமந்தத்துக்கும் பரந்த நாளுக்கும் பூனல் போடுறதுக்கும் இல்ல யாரானு போட்டாலோ என்னன்னாலும் வீட்டுல வாழை மரம் வாங்கினா உடனே நமக்கு பத்திரிகை வச்சிருவா நம்ம நிறைய நண்பர்கள் இருக்காள்னு வச்சுங்க அப்போ ஒரு ஒரு நாளும் கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கணும் ஒரு நாளும் இறந்ததுக்கு போயிட்டு இருக்கணும் கடைசியில நமக்குன்னு பகவதத்துக்கு நேரமே இல்லாமல் போகும் பூஜை செய்வதற்கோ நாம நம்முடைய ஸ்தோத்திரங்களை சொல்றதுக்கோ பெருமான குறித்து தியானம் பண்ணுவதற்கோ இதெல்லாத்துக்கும் பொழுது போயிட்டு இருக்கணும் பொழுது முழுவதும் இந்த கல்யாணத்துக்கு போனேன் அந்த முஹூர்த்தத்துக்கு போனேன் இவா போய்ட்டுக்கு போயிட்டேன் அவா பிறந்ததுக்கு போய்ட்டேன் இப்படின்னு சொல்லிடுவோம் ஒரு பக்கத்துல இந்த நட்பு இருக்கிறதுனால ஆபத்து இருக்குன்னு இருந்தாலும் பல நண்பர்கள் இருந்தால் அதனாலே ஒருத்தனுக்கு சுகம் கிட்டுகிறது அப்ப சாமி வச்சுக்கணும்னு சொல்றீடா வேண்டாம்னு சொல்றீடா நட்பு வேணுங்கிறீரா வேண்டாங்கிறீன்னா இந்த ரெண்டு தேசி இப்ப நாம பார்க்க போவோம் இவ்வளவு என்ன சொல்லியிருந்தேன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு சீமந்தத்துக்கு கூப்பிட்டா காதுகுடுத்தலுக்கு கூப்பிட்டா பெரிய விளையாணத்துக்கு கூப்பிட்டா ஒன்னொன்னுக்கா நாம போறேன் போறேன் போனாத்தானே சாமி நண்பர்கள் எல்லாருக்கும் போக வேண்டியிருக்கேன் அப்ப அவளும் நம்ம வீட்டுக்கு வர வேண்டியிருக்கு நாம அவா வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு அதனாலயானு போக வேண்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போறோமோ இல்லையோ இப்ப நான் பேச போற நட்பு அதை போன்ற நட்பே கிடையாது நான் அந்த வீட்டுக்கு போனாதான் வந்தாத்தான் நட்பு என்பதற்காகவே இல்லை இந்த நட்பின் இலக்கணம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னால் மித்ரன் அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தம் புரிய வேண்டும் மித்ர என்ன சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் மிதாத் திராயதே இத்திரஹ மிதாத் ஆபத்திலிருந்து திராயதே காக்கிறான் ஆகையாலே மித்ரன் இல்லாபுலரி டிக்ஷனரி என்னன்னு சொல்லிருக்கணும் யார் யார் வீட்டுக்கு கல்யாணம் காட்சிக்கு போயிட்டு வரமோ அவர்கள்லாம் மித்திரர்கள் சொல்லலே யார் யாருக்கெல்லாம் வீட்டுல உட்காந்து வச்சு சோறு போடுறமோ அவர்கள்லாம் நண்பர்கள் சொல்லலே ஆபத்தில் எவன் உதவுகிறானோ அவன்தான் நண்பர் நேர வள்ளுவர் செய்தார் உடுக்கை இழந்தவன் கை ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு நட்புன்னு சொன்னால் உடுக்கை இழந்தவன் கை என்ன எதிர்பார்க்குமா சுவாமி இடுப்பில் இருந்து வேட்டி நழுவுகிறா போலே இருக்கிறது நான் சென்று அதை காக்கலாம் என்று நினைக்கிறேன் காக்காவிட்டால் உமக்கு அவமானம் ஏற்பட்டு போகும் ஆகையால் உம் அனுமதி இருந்தால் கண்டிப்பாக வேட்டியை இழுத்து கட்டலாமா அப்படின்னு இந்த கை எங்கிட்ட கேட்டு அதுக்கு ஆமா நாம் பதில் சொல்லி நாங்க டிபேட் பண்ணி அப்புறம் கை போய் காப்பாத்துமோ அதுக்குள்ள வேட்டி நழுவி கிழ வந்துடும் அப்ப உடுக்கை இழந்தவன் கை போலே எப்படி வேட்டி நழுவும் போது என நேரம் கடத்தாமல் கை உடனுக்குடன் போய் வேட்டியை தூக்கி பிடிச்சி விடுறதோ அதே போல நட்பு எனக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு சொன்னால் என்னையே அனுமதி கேட்கக்கூடாது அவ்ளவு சீக்கிரம் யார் வந்து அந்த ஆபத்தை போக்குகிறானோ அவன் தான் சிறந்த நண்பன் உடுக்க இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் நட்பு ஒருத்தர் சட்டுன்னு போறான்னு வச்சுக்கோட்டு என் முகத்தை பார்த்து அறையறார் அப்ப இந்த ரப்ப மூடிக்கிறதே கண்ணுக்கிறோம் நம்ம கிட்ட கேட்டுக்கிறதா ஒத்துக்கிறேன் கண்டிப்பா மூளைக்கு செய்தி போகாமல் எதுவும் நடந்து விடாது ஆனா எவ்வளவு குவிக்கா இருக்க ரெஸ்பான்ஸ் அதுக்குன்னு எதிரே பார்க்கலையோ இல்லையோ சடக்க நடக்கிறது அதே போலத்தான் எப்பவும் ஆபத்திலிருந்து நம்மை காப்பவன் நண்பன் ஆசிரான் உண்மையான நட்பு கல்யாணத்துக்கு வந்தாத்தான் நட்பு வருவோம் யாரும் போகாது இருக்க போறது ஆனா ஒருத்தர் வராது போயிட்டா அப்புறம் முகத்தை தூக்கி வச்சுக்கிறது அதனால பத்து நாள் பேசாம இருக்கிறது வரணும்னு கூப்பிட்டோம் அவளால வர முடிஞ்சா வரப்போறா வர முடியலையா வரல ஒருவேளை நிஜமா உள்ளத்துலயேதான்னு வச்சிருந்து அதனாலதான் வரலன்னு சொன்னா அப்படி இருக்கிறவா வராது இருக்கிறதே நல்லது தானே உள்ளத்துல ஏதும்னு மனசுல ஏதாவது வச்சிருந்து வராம இருந்திருந்தா இப்ப அவரை இழுத்து பிடிச்சுன்னு வந்து அவர் ரெண்டு அக்ஷத போட்டதுனால எனக்கு நல்லது நடந்துட்டு போறதா எப்படியுமே மனத்துல என்னை பத்தி அவருக்கு நல்லெண்ணெய் இல்லை அப்ப வந்து ஒரு லாபமும் இல்லை ரெண்டாவது வகை மனசுல நல்லெண்ண இருக்கு சுவாமி ஆனா வர அருகிலே இருக்க முடியாமல் புடவைய மட்டும் சுரந்து அருள் பாலித்தார் அவரே அனைத்திடத்திலும் இருக்கக்கூடிய பகவானே திரௌபதி என்ன நினைச்சுக்கிறோம் கூப்பிட்ட குரலுக்கு நேர வராமல் இதோ புடவைய மட்டும் அனுப்பிச்சு என்ன நியாயமா திரௌபதி கேட்டாலோ நன்னா ரஷ் தானே ஆனந்தப்பட்டது சந்தர்ப்பவாதத்துக்காக மட்டும் இப்படி இருந்தால் நட்பாகவே ஆகாது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஓர் நட்பு இருந்தால் அப்பா அவன் முகந்த சுகத்தை அடைகிறான் நிறைய நண்பர்கள் ஆருக்கு இருந்தாலும் அவன் சுகப்படுகிறான் அப்படிங்குற இடத்துல அர்த்தம் ராமனே ஒரு வார்த்தை சொல்றார் மித்திர பாவேன நத்தஜேயஙன் கஞ்சன த உண்மையான நண்பனாவரணம்னு கூட ராமன் சொல்ல மித்திரபாவேன சம்பிராப்தம் மித்திரங்கிற வேஷமிட்டுக் கொண்டு வந்தாலும் நத்தஜேயம் என்னால் அவன் விட தகுந்தவன் அல்லன் அவங்ககிட்ட தோஷமே இருக்கட்டும் குற்றமே இருக்கட்டும் தசா அகர்ஹிதம் அவனை நான் விட்டுவிடமாட்டேன் அப்ப தன்னோட நண்பன் வரணும் பகவானே நினைக்கிறார் இப்ப இந்த வார்த்தைக்கு நாமத்தில் நண்பர்கள் இருந்தால் நாம் இன்பப்படலாம் நண்பனாக கொண்டு விட்டால் அனைத்து நண்பர்களுக்கும் சமமாக அவன் ஒருத்தனே இருந்து விடுகிறான் அப்ப ராமன் சொல்றார் மித்திரபாவே என சம்பிராப்தம் சீட்டை ராவணனுக்கு உபதேசிக்கிறாள் மித்திர மவுபயிக்கும் உன் நிலையில் நீ உயிரோடு வாழ வேண்டும் ராமனுடைய விழுவதற்கு உனக்கு யோகாது ஆனாலும் அவன் கைபிடித்து நண்பன் சொல்லிக்கொள் ராமனோட சீதை ராவணனுக்கு உபதேசிக்கிறாள் ஆக எப்போதும் பெருமானிடத்தில் நட்பு கொள்ள வேண்டும் பிரஹ்லாதன் தன் தந்தையான கிரண் கசிபின் வித பக்தியைப் பற்றி எடுத்துரைக்கிறான் கீர்த்தனம் மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் ஒன்பது விதமான பக்திக்குள்ளே சக்கியம் நட்பு பெருமானோடைய நட்பு கொள்ளுதல் நட்பு என்றால் அவருக்கு ஒரு ஆபத்துவந்தான் நாம காக்கணும் நமக்கு ஆபத்து வந்தா அவர் போறார் பெருமாளுக்கு என்ன சுவாமி ஆபத்து வரப்போது இப்ப அவளோட சேர்ந்து நாம அவரை காக்கணும்னா இப்ப என்ன ஆபத்து வந்துடுத்து பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு உன் சேவடி செய்ததற்கு காப்பு நீ நன்னா இருக்கணுமே ஒண்ணு வந்துராக பிராட்டி அப்படியே இருக்கணும் வளக்கையில் ஆழி நன்னா இடக்கையில சங்கர் நல்லா இருக்கணும் அழகு நன்னா இருக்கணும் என் கண்ணச்சிலே பட்டுவிடக்கூடாதுன்னு காப்பாற்றுறார் அப்ப பல்லாண்டு பாடுதலே பகவானை நாம் காப்பாற்றி கொடுத்தல் ஆகையால் எம்பெருமானோடையே நட்பு கொண்டு விட்டால் சுகமாக இருக்கிறோம் பகுமித்திர கரகா லோகத்தில் இருக்கணும் பெருமானையே நண்பனாக கொள்ள இருந்தால் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே